ல்களுக்கு இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் வடக்க முடியவர்களாக இருந்தார்கள் வெட்டவெளி புட்டல் என்பது விசாலமான திறந்த நபி சொல்லாகும் அலைஹிந்து செல்லம் அவர்களிடம் உங்கள் மனைவியரை வெளியே செல்லும் போது பருதாயிட்டு மறைத்துக் கொள்ள சொல்லுங்கள் என்று உமர் ரதியுல்லாஹும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆயினும் நபி சொல்லாஹும் அணைக செல்லும் அவர்கள் அதை செயல்படுத்தவில்லை இப்படி இருக்க நபி சொல்லுல்லாஹும் அணைக செல்லும் அவர்களின் துணைவியரான சவுதா ரதியுல்லாஹோஹா அவர்கள் இஷா நேரமான ரா பொழுதுகளில் ஒரு இரவில் இயற்கை கடனை நிறைவேற்ற வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள் நபி சலாஹு அலைஹு வசல்லாம் அவர்களின் மனைவியரில் சவுதா அவர்களே உயரமான பெண்மணியாக இருந்தார்கள் அவர்களை பார்த்த உமர்லியல்ல உங்களை அடையாளம் தெரிந்து கொண்டோம் என ஹிஜாப் அதாவது பர்தா பற்றிய வசனம் அருளப்படாதா என்ற பெயர் அவளில் அழைத்து கூறினார்கள் அப்போது அல்லாஹ் ஹிஜாப் பற்றிய வசனத்தை அருளினான்